பாடம் இருபத்தி ஒன்பது ஜமா தொழுகையின் அவசியம் தன் மகன் மீதுள்ள பாசத்தினால் இஷா தொழுகை ஜமாத்தை விட்டு ஒரு தாய் தன் மகனை தடுத்தால் அவருக்கு கட்டுப்படலாகாது என்று ஹசன் பசரி கூறுகின்றார்கள்